நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் மிளகு கொழும்பு செய்ய தேவையான மிளகாய் ஒண்ணு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு புளி பெரிய எலுமிச்சம் பழம் சைஸ் உப்பு ஒரு சீக்கிரத்தை கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் பூண்டு பற்கள் அஞ்சு நல்லெண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல இந்த பூலியை வந்து நல்லா கரைச்சி வச்சிருவோம் அப்புறம் ஒரு பவு பேஸ்ட் அரைச்சிப்போம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு வாணில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சும் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் காஞ்சி மிளகாவென்று உளுத்தம் பருப்பு ஹஃப் ஸ்பூன் போட்டு நல்லா வதைக்கிப்போம் நல்லா வறுத்துட்டு கடைசியாக கருவேப்பையும் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு அதை நல்லா ஆறு வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் கூலி கரைசெலவும் எடுத்து அதில் ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்ச இன்னொருவா அரைச்சி வச்சிருவோம் அரைச்சிட்டு இந்த மீதி உள்ள புளிக்கரை சரில் இந்த அரைச்சா பேஸ்ட்டை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு ஒரு வணலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காய்ச்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு புரிஞ்சதும் சீரகம் ஆஃப் ஸ்பூன் போட்டு சீரகம் புரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டு பூண்டு பற்கள் அஞ்சு உரிச்சு போட்டு இந்த கூடு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லை பூண்டு பிடிக்காதவங்க விட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா பூண்டு நல்லா வறுத்துட்டு இந்த புளியில கரைச்சல் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம்லாம் அப்படியே இதை கொட்டி நல்லா கலந்து விடுவோம் கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு நல்லா பத்து பதிஞ்சு நிமிஷம் நல்லா கொதி கொதிக்க விடுவோம் வந்து புளி மாதிரி கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் திக்காகும் அந்த நம்ம புளி கரைச்சிலேயே முதல்ல திக்காதான் கரைச்சி வச்சுக்கணும் இது இன்னும் நல்லா திக்காகும் புளி காய்ச்சல் மாதிரி திக்கா வந்தவுனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மிளகு குழம்பு தயார் இது ரொம்ப நல்லது இது குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல எல்லாருக்குமே வாய் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சிட்டு ரொம்ப நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்